வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒரு முத்து என்று டாக்டர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் எழுதியுள்ள அரசாங்க வேலை சிறந்ததா தனியார் வேலை சிறந்ததா என்று என் பயிலரங்கத்தில் ஒருவர் கேள்வி எழுப்பினார் எது சிறந்தது என்பதை விட அதை நீங்கள் ஏன் சிறந்ததாக கருதுகிறீர்கள் என்று யோசியுங்கள் என்றேன் இரு அணிகளாக பிரிந்து காரசார விவாதம் நடந்தது பணி நிரந்தரம் அனுபவம் சார்ந்த பதவி உயர்வு சமூகத்தில் மரியாதை மக்கள் சேவை செய்ய வாய்ப்பு என்று அடுக்கினார்கள் ஒரு புறம் கிம்பளம் வாங்க அதிக வாய்ப்பு என்றும் வெளிப்படையாக கூறினார்கள் மற்றொருபுறம் திறமைக்கு மதிப்பு செயலாக்கம் சார்ந்த பதவி உயர்வு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நிறைய பணி சார்ந்த வசதிகள் என்று தனியார் வேலைதான் சிறந்தது என திட்டவட்டமாக கூறினார்கள் அரசு வேலைதான் சிறந்தது என்பவர்களை கேட்டேன் உங்களில் எத்தனை பேர் அரசாங்க மருத்துவமனைகளை அரசாங்க பள்ளிகளை அரசாங்க பேருந்துகளை முதல் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கேட்டேன் ஒரு சிலர் தான் கைகளை தூக்கினார்கள் பாதுகாப்புக்கு அரசாங்க வேலை வசதிக்கு தனியார் சேவை எனும் முரண்பட்ட நிலை பற்றி விவாதித்தோம் அதே போல சேவை என்றெல்லாம் பேசிய தனியார் துறை ஆதரவாளர்கள் சில குறிப்பிட்ட சேவைகளில் அரசாங்க சேவிகளை தேடிப்போவதாக சொன்னார்கள் அரசாங்க துறைகள் ஏமாற்றாது ஆனால் தனியார் துறையில் மோசடிகள் அதிகம் என்றார்கள் அதனால் தான் பாரத ஸ்டேட் வங்கியும் எல்ஐசியும் இன்னமும் வாடிக்கையாளர் நம்பும் நிறுவனங்களாக லாபகரமாக இயங்கி வருகின்றன அரசாங்க வேலைகள் பற்றிய மயக்கம் இன்னமும் கிராமப்புறங்களில் அதிகம் உள்ளது என்ன செலவானாலும் பரவாயில்ல போஸ்டிங் வாங்கணும் யாரையாச்சும் பிடிச்சு எப்படியாச்சும் வாங்கிட்டா சில வருஷத்துல போட்டதை சம்பாதிச்சிடலாம் போன்ற வார்த்தைகளை இன்னமும் அடிக்கடி கேட்கிறோம் தனியார் துறைக்கு ஒரு காந்த கவர்ச்சி உண்டு திடீர் வளர்ச்சி இங்கு சாத்தியம் வயது அனுபவம் என வரிசையில் நின்று பதவி உயர்வுக்கு காத்திருக்க திறமைசாலிக்கு என்றும் எதிர்காலம் உண்டு அசுர வேகத்தில் நிறுவனங்கள் வளர்கின்றன என்றால் அதற்குள் மனிதர்களின் அசுர உழைப்பும் உள்ளது தனியார் வேலையில் உள்ள அதீத பனிச்சுமை அதன் காரணமாக மன உளைச்சல் பாதுகாப்பற்ற தன்மை ஓய்வூதியம் இல்லாமை போன்றவை இன்னமும் மக்களிடம் அரசாங்க வேலைகள் பரவாயில்லை என்கிற எண்ணத்தை வலுப்பெற வைக்கிறது தமிழ்நாட்டில் பொறியியல் படித்துவிட்டு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிப் பணிகளுக்கு விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது அதுபோல அத்தனை அரசாங்க வேலைகள் குறித்த விழிப்புணர்வும் அதிகரித்து வருகின்றன அதே நேரத்தில் தனியார் மயமாக்கத்தால் தனியார் நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடுகள் செய்வதால் புதிய வேலை வாய்ப்புகளும் இங்குதான் அதிகம் ஏற்படும் அரசாங்கத்திலும் அதிக வேலைவாய்ப்புகள் ஏற்பட சாத்தியம் உள்ளது ஆனால் அரசாங்கத்தின் தொழில் கொள்கைகள் தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக மாறி வருவதால் தனியார் தரும் வாய்ப்புகள் தான் பெருகும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் தனியாரின் பங்குகள் அதிகரிப்பதால் தனியார் நிறுவன கலாச்சாரம் எங்கும் பரவி வருவதை காணலாம் அரசாங்க வேலையா கார்பரேட் வேலையா என்றால் மத்திய திட்ட மக்கள் தனியாரைத்தான் அதிகம் தேடி போகிறார்கள் நாற்பது வயதுக்குள் நன்றாக சம்பாதித்துவிட்டு பின் ஓய்வு பெற வேண்டும் போன்ற எண்ணங்களை பல இளைஞர்கள் சொல்ல கேட்கிறேன் அதற்கு மேல் ஆரோக்கியம் இடம் கொடுக்காது என்று எனக்கு சொல்லத் தோன்றும் லாப நோக்கம் போட்டி மனப்பான்மை குறுக்கு வழிகளின் நம்பிக்கை சுயநலம் போன்றவை தனியார் நிறுவனங்களின் விழுமியங்களாக வெளிப்படுகின்றன காலக்கெடுவுக்குள் எப்படி சம்பாதிப்பது என்பதுதான் குறி மனிதர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இதற்கு சில விதிவிலக்குகள் உண்டு லஞ்சம் ஏமாற்று வேலை என்பதெல்லாம் இரு பக்கத்திலும் உண்டு தனியார் துறையில் மேல் தட்டில் அல்லது சில குறிப்பிட்ட பணிகளில் தான் இவை சாத்தியம் அரசு பணியில் கீழ்நிலை வரை கிட்டத்தட்ட எல்லா பதவிகளிலும் இவை சாத்தியம் ஆனால் நேர்மையான திறமையான ஆட்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் முன்னுக்கு வருகிறார்கள் எங்கு பணி செய்தாலும் அரசாங்க பணிகளில் நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் கொண்ட ஆட்கள் அமர்ந்தால் நம் தேசம் உலக அரங்கில் தலை நிமிரும் எல்லையில் ஆயுதம் ஏந்தி நிற்கும் ராணுவ வீரர்களும் பழங்குடிகள் வாழும் மலைப்பகுதியில் பணியாற்றும் அரசாங்க மருத்துவர்களும் குக்கிராமத்தில் கட்டட வசதி கூட இல்லாமல் மர நிழலில் போதிக்கும் ஆரம்பநிலை ஆசிரியர்களும் பேரிடர் காலத்தில் களம் இறங்கி பணிபுரியும் ஆட்சியாளர்களும் தான் நிஜ நாயகர்கள் எந்த பணமும் வசதியும் தராத மன நிம்மதி மக்கள் தொன்றில் கிடைக்கும் இது அரசாங்க பணியில்தான் இயல்பாக சாத்தியமாகிறது அரசியல் தலையீடு வசதி குறைவு திறமைக்கு தேவையான ஊக்குவிப்பு இல்லாமை போன்றவை பெரிய சவால்கள் தான் ஆனால் இவை தாண்ட முடியாத தடைகள் அல்ல அரசாங்க பணிகள் மீது வேலை தேடுவோர் கவனம் பெற என்றால் அரசு தேர்வாணையம் போன்ற அமைப்புகள் நியாயமாக திறமையின் அடிப்படையில் மட்டுமே இயங்க வேண்டும் தவிர தனியார் துறையில் உள்ள நல்ல நிர்வாக வழிமுறைகளை அரசாங்கத்துறைகள் பின்பற்றலாம் வேலை என்பது நம் பிழைப்புக்கு மட்டும்தானாம் பிறர் துன்பம் துடைக்க கிடைத்த வாய்ப்பா இந்த கேள்விக்கான பதில்தான் உங்கள் வேலை தேடும் பயணத்தின் திசையை தீர்மானிக்கும் நன்றி வணக்கம்